நன்றினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் ஹரி நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்வில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி கூற வந்துள்ளேன் அந்த வகையில் இன்று இராணுவ வீரர் ஜார்ஜஸ் லாயங்கார் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பயிர வந்துள்ளேன் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் இரண்டாம் உலக போரின் போது கால்பந்து விளையாட்டு மூலம் பல நூறு குழந்தைகளை காப்பாற்றியவர் ஜார்ஜஸ் லாயங்கார் ஐரோப்பிய நாடான பிரான்ஸ் இராணுவத்தில் பணியாற்றிய வீரர் சமீபத்தில் நூத்தி வயதில் காலமானார் பிரான்ஸ் நாட்டை ஆக்கிரமித்திருந்தது ஐரோப்பிய நாடான ஜெர்மனி ஜெர்மனியின் நாஜி படையிடம் பிடிபட்டு மயிரிழையில் தப்பினார் அத்துடன் நூதன உத்தியை கையாண்டு நூற்று யூத இன குழந்தைகளை நாஜிக்களிடமிருந்து காப்பாற்றினார் ஒரு பேட்டியின் போது யூத இன குழந்தைகளை பிரான்ஸ் எல்லையில் உள்ள கால்பந்து மைதானத்துக்கு அழைத்து செல்வேன் எல்லை வேலி குறைந்த உயரத்தில் தான் இருந்தது காவலுக்கும் யாரும் இருக்க மாட்டார்கள் வேலியை தாண்டி செல்லும் வகையில் நான் பந்தை உதைப்பேன் பந்தை எடுத்து வர எல்லை தாண்டி ஓடும் குழந்தைகள் தப்பிப்பர் இப்படி முன்னூத்தி ஐம்பது பேரை எல்லை கடக்க வைத்தேன் என்று கூறினார் நாஜி படையினும் தப்பி குழந்தைகள் ஐரோப்பிய நாடான சுவிட்சர்லாந்தில் தஞ்சம் புகுந்தனர் இந்த பணிக்காக பிரான்ஸ் நாடு குடிமக்களுக்கு அளிக்கப்படும் தி லேஜியன் டி ஹானர் என்ற உயரிய விதி இரண்டாயிரத்தி ஐந்தில் ஜார்ஜஸ்க்கு வழங்கப்பட்டது நன்றி